அனைவருக்கும் வணக்கம் நற்றிநயின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியில் நேசி மானுவேல் இதனை சிந்தித்த அழைப்பு எளிமை எளிமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தங்களை எந்த விதத்திலும் பெரிதாக வெளிப்படுத்திக் கொள்வதில்லை எளிமையையே ஒரு ஆபரணமாக்கி கொண்டு அலட்டிக்கொள்வதும் இல்லை எல்லாரையும் போல் நானும் இருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சிக்காகவே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் ஆடம்பரமாக அவர்களால் வாழ முடியாது சொகுசு அவர்களுக்கு ஒவ்வொமையை ஏற்படுத்திவிடும் அதுதான் இயல்பாக இருப்பதற்கான அறி குறியீடு தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த பேச்சாளராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முறை மேடைக்கு போகும்போது அவர் அருகில் இருந்த மற்றொருவர் உங்கள் இடது தோளில் சட்டை கொஞ்சம் கிளைந்திருக்கிறது என்று உடனே பெருந்தலைவர் காமராஜர் அந்த தன் துண்டை பலது தோளிலிருந்து எடுத்து இடது தோளுக்கு மாற்றிக்கொண்டு மேடை எறிவிட்டாராம் அணுகிற சட்டையை வைத்து பேச்சின் தரம் அமைய போவதில்லை என்பதை மக்கள் அறிவார்கள் என்பது அவருடைய உள்ளார்ந்த கருத்தாய் காணப்பட்டது ஆம் எளிமையில் இருக்கும் பிரம்மாண்டம் ஆடம்பரத்தில் அடங்கியிருப்பதில்லை உலகில் உன்னதமான விஷயங்கள் எல்லாம் எளிமையாக என்பதுதான் அதிசயம் சிந்திப்போம் வாழும் சூழலில் எளிமை என்கிற பண்பை நாம் பின்பற்றுவோம் நன்றி